வணக்கம் நட்டினையின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோதி அனலக்ஷ்மி அழகு குறிப்பு பெரும்பாலானவர்களுக்கு வந்து அஹ் முகப்பருவம் வந்து இனிமே வரும் ஏன்னா வெயில் காலம் அதிகமான தூசி அஹ் வெயில் வேர்வை இதெல்லாம் சேர்ந்துட்டு முகப்பருவம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் முக்கியமா சொல்ல போனீங்கன்னா ஆளுங்களுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க அதாவது செல்லும் காயம் ஆயிடும் புதினா தான் வேற என்ன அந்த புதினா வாங்கிட்டு சுத்தமான மிக்சியிலோ அம்மிலேயோ நைசா அரைச்சிட்டு பத்து மாதிரி போட்டுக்கோங்க வீட்டில் இருக்கும்போது அதை ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணுங்கள் முக்கியமாக பரு இருக்கிற இடங்களில் ரிப்பீட்டடாக வைங்க அதாவது அடிக்கடி வச்சுட்டே இருங்க ஒரு கிணத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் அந்த பருவு இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா திருப்பி காஞ்சோடனே சாதாரணமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்கன்னா அந்த பரு வந்து மேற்கொண்டு பரவாமல் இருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது பருவ இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும்ட்டுல சாதாரணமாக சருமம் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் நல்லா இருக்கணும் சுருக்கங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி இந்த புதினா பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம் புதினா வந்து இப்போ ரொம்ப சீப்பாக கிடைக்குது அதில் நிறையா இருக்குது விட்டமின் ஏ கண்ணுக்கு ரொம்ப நல்லது அது தோவல் பண்ணியும் சாப்பிட்லாம் எந்த வகையில் வேணாலும் நம்ம வந்து உணவு பத உணவில் வந்து சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வயிறு சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து புதினாவுக்கு இருக்குது அதனால் நீங்கள் புதினா பேஸ்ட்டு போட்டுட்டு இந்த முகப்பருவ வரதை தடுத்து பாருங்கள் கண்டிப்பா இதுக்கு வந்து நற்பலன் இருக்கும் நன்றி